अमले ியமே சச்சித்மனவிவேக்கே நிலவத் தேகேந்திரியகு அமலே சச்சிதாத்மனி அத்தியவேகேனதாதிவத்து ஒரு ஸ்லோகமும் ஒரு உதாரணத்தைச் சொல்லி நமக்கு உண்மையை புரிய வைக்கிறது ஆத்மாவினுடைய லக்ங்களை படித்து கொண்டிருக்கோம் ஒரு ஒரு லக்ஷணத்தையும் மறந்துடக்கூடாது எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் புத்தியினால் அது கிரகிக்கப்படுவது புத்தியிலே புலப்படுவது ஆத்மாவை அரசனை போல சாட்சியாக அறிந்து கொள்வாயாக சந்திரன் மேகங்கள் நகருவதை பார்த்து சந்திரன் நகருவதாக சொல்வதைப் போல உடலினுடைய செயல்களை கொண்டு ஆத்மாவே செயல்படுவதாக கூறுவது பொருத்தமற்றது எப்படி சூரியனுடைய சந்நிதியில் மக்கள் செயல்படுகிறார்களோ அப்படி ஆத்மாவினுடைய சந்நிதியில் இந்திரியங்கள் செயல்படுகின்றன இந்திரியங்கள்னால் நம்மளை நம்மளே நம்ம பார்த்துக்கணும் என்னுடைய சந்நிதியில் சாட்சியான என்னுடைய சந்நிதியில் ஆதாரமான என்னுடைய சந்நிதியில் என்னை சார்ந்துள்ள மனமும் புத்தியும் இந்திரியங்களும் இயங்கி கொண்டிருக்கின்றன அதுவே ஏதோ திட்டமிடுறது எல்லாம் ஒழுங்குபடுத்திக்கிறது செயல்படுகிறது எல்லாம் என்னை சார்ந்து நிகழ்கின்றன இப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அவிவேகேன அத்தியசியி அறியாமையினால் எல்லாத்தையும் தம் மேலே தூக்கி போட்டுக்கிறான் முட்டாள்தனமாக தன் பேரில் தூக்கி போட்டுக்கிறான் எல்லாத்தையும் அந்த ஸ்லோகத்தை படிக்கிற போது சேத்து படிக்கணும் அது வேறு வழி இல்லாமல் பிரித்து சொல்கிறோம் தேகேந்திரிய குணான் கர்மானியமலே சச்சிதாத்மனி அப்படி படித்தாதான் சரியாக இருக்கும் இல்லாட்டி ஒரு அக்ஷரம் கூடின மாதிரி இருக்கும் தேகேந்திரிய குணான் கர்மாணி அமலே சச்சிதாத்மனி அப்படின்னு படிக்கிறபோது அந்த கர்மாணி அப்படிங்கிற போது இருக்கும் சேத்து படித்தா சௌரியமாக இருக்கும் தேகேந்திரிய குணான் கருமாணி இதனுடைய குணங்களெல்லாம் உடம்போடய குணம் என்ன கருப்பாக இருக்கேன் சிகப்பாக இருக்கேன் நெட்டையாக இருக்கேன் குட்டையாக இருக்கேன் காம்ப்ளெக்ஸ் வேறு அதனால் என்னதுன்னு நான் எல்லாத்தையும் எண்ணத்துலமும் ஊரில் இருக்கிறதெல்லாம் எடுத்து பூசி பார்க்குறோம் எண்ணத்து இல்லாமல் பூசி பார்த்து சரி பண்ணால் பார்க்குறோம் என்ன பண்ணுறது சாஸ்திரம் ஒன்று சொல்கிறது அதை சொன்னால் நிறைய பேரால் சரியாக புரிஞ்சுக்க முடியாது உன்னுடைய ஹிரதயம் சுத்தமாக இருந்தால் உன்னுடைய சரீரமே பிரகாசமாக இருக்கும் இல்லாட்டி என்னாகும்னா சரீரமே இதாக இடும் அப்படின்னு சொல்லியிருக்கு நீங்கள் வெளியில் ஒன்றும் தடவ வேண்டாம் உள்ளுக்குள்ள குணங்கள்லாம் சரியாக இருந்தாலே வெளியிலலாம் சரியாக இருக்கும்னு சாஸ்திரம் சொல்கிறது ஆக என் அதாவது ஹிருதயம் சுத்தமாக இருந்தால் சரீரமும் சுத்தமாக இருக்கும் அதுக்காக வேண்டிய சோப்போட வேண்டாமான்னு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 தேகத்தோட குணமெல்லாம் என்னது கருப்பாக இருக்கேன் நெட்டையாக இருக்கேன் குட்டையாக இருக்கேன் சிகப்பாக இருக்கேன் ஆணாக பிறந்துட்டு பிறந்து குறந்திருக்கப்படாத பெண்ணாக பிறந்துட்டேன்னு சில பேருக்கு அப்படி இல்லை பிறந்தாச்சு அப்புறம் என்ன மாற்றிக்கவே முடியும் அதனால் வந்து அதை அபிமானம் வேறு ஆத்மாவுக்கு இதெல்லாம் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது இந்த கருப்பு நெட்டை குட்டை சிகப்பு காம்ப்ளக்ஸு ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது ஒரு மாட்டுக்கூட இதெல்லாம் கிடையாது மனுஷனுக்கு தான் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் நாய்க்கு வந்து ஒரு வைர செயின் போட்டேன்னு வச்சோங்களேன் அதுக்கு எதாவது தெரியுமா நான் வைர செயின் போட்டுருக்கேன் இன்னொரு நாய்கிட்ட போய் பார்ட்டியாக என் கழுத்த இன்னொரு நாய்கிட்ட கூட காமிக்க முடியாது ஏன்னா அந்த நாய்க்கு தெரியாது சும்மா இப்படி கழுத்தை நீட்டிதுன்னு வச்சுங்களேன் என்ன காரணம் இல்லாமல் கழுத்தை நீட்டுறேன்னு கேட்கும் அது ஆனால் மனுஷனுக்கு தான் இந்த ஆபரணங்களை போட்டுண்டாலோ எதா பண்ணினாலோ அது போட்டுண்டா இது என்னமோ வந்துவிட்ட மாதிரியும் இல்லைன்னா அது போயிடுத்துன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அடகு வச்சுட்டோன்னு வைங்கோட ஏதோ பேங்கில் வைக்க வேண்டிய வந்துடுச்சு அதில் எங்கள் தாத்தா பழ எங்கள் பாட்டி பண்ணி கொடுத்தது அது பண்ணினது இதை போய் வச்சுட்டாலே என்ன எடுத்துனா இங்கே படிக்கிறது என்னென்ன உபதேச சாகஸ்ரி அது இருக்கட்டும் இது விவகாரம்னா இந்த சமயத்தில் அது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதெல்லாம் வச்சிருக்கு ஆக தேக இந்திரிய குணான் அதே மாதிரி இந்திரியங்களோட குணன் கண்ணும் வங்கிண்டே போகிறது இப்போ பாருங்கள் எனக்கு உங்களை யாரையுமே தெரியல கண்ணாடி போட்டாலே அறவுறையாக தான் தெரியறது வச்சோங்குணம் நான் பார்த்தா என்னமோ எல்லாரும் பார்க்குற மாதிரி தோணும் ஆனால் நமக்கு தானே தெரியும் நம்ம பார்வையோட லட்சணம் எவ்வளோ இருக்குன்னு அப்போ உடனே இப்படி கண்ணு மங்கி போய்ட்டு ஷய்யோ இனிமேல் என்ன ஆக போகிறதோ தெரியலையே கண்ணு தானே மங்கித்து நீ எதுக்காக நீ மங்கியாக போயிட்டே அப்படின்னா எல்லாம் பேச நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறான் உண்மையாது நமக்கு அபிமானம் இருந்தால் துக்கம் வந்துடும் ஐயோ கண்ணு நல்லா தெரிஞ்சுதே இப்போ எத்தனை லைட்டு போட்டாலும் போக மாட்டேங்கிறதா லைட்டை எவ்வளோ போட்டால் என்ன பண்ணுறதோ கண்ணு தகராறு கண் தகராறப்பா கண்கள் மங்கி போச்சு அதுக்குள்ளேயே வாங்கி போயிடுத்து என்ன அதுக்குள்ளே என்ன வயசாக எடுத்தேன் எனக்கு அப்படின்னா எல்லாம் மூணு வீடு என்ன சொல்கிறாள் காடு வாவாங்கிறது வீடு போப்போங்கிறது அது நம்மளால் ஒத்துக்க முடியல அதுவும் வயசாக வயசாகத்தான் ஒத்துக்க முடியறதில்ல வயசாகி எடுத்துங்கிறத ஒத்துக்கிறது கஷ்டமாக இருக்குது இல்லையா வயசாகிடுத்துங்கிறத ஒத்துக்கிறது நமக்கு சிரமமாக இருக்குது அதுதான் இதெல்லாம் இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது தேகத்தோட குணங்களெல்லாம் தம்பேரில் ஏற்றின்னு இருக்கான் தேகன் வந்து புருஷ தேகமாக இருக்கலாம் ஸ்திரீ தேகமாக இருக்கலாம் அப்புறம் வந்து கருப்பு தேகமாக இருக்கலாம் குட்டைய தேகமாக இருக்கலாம் தேகத்தோட தர்மத்தை ஆத்மாவில் ஏற்றி அவிவேகேன அத்தியசியந்தி அப்படி தான் சொல்கிறார் அப்புறம் இந்திரியங்களுடைய குணங்கள்லாம் இந்திரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக நாளாக சக்தி குறைஞ்சிடும் காது கேட்கறது குறைஞ்சி போயிடும் இந்த எல்லாேருக்கும் சாப்பிட பேசுகிறதுக்கே சக்தி இல்லைங்க இவனு கேட்குறது சக்தி போயிடுது எல்லோரும் சரியாக சாப்பிட மாட்டேங்கிற மெதுவாக பேசுகிற சத்தம் போட்டு பேசுனா கூட கேட்க மாட்டேங்கிறது ஆக கேட்கலையே எனக்கு காது கேட்கலையே துக்கம் கண்ணு சரியாக தெரியலையே எல்லாம் வரும் வயதான பிறகு அதுக்கப்புறம் வந்து வாசனையே தெரியல சாப்பாடு டேஸ்ட்டு தெரிய மாட்டேங்கிறது வச்சுங்களேன் ஒன்று ஒன்றா இதாக இருதுன்னு வச்சுங்களேன் ஒன்று ஒன்றா வந்து உடனே என்ன பண்ணுறதுனா இந்திரியங்கள் வந்து என்னாகும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது நல்லா பிரகாசித்து வேலை செய்யும் அப்போ நமக்கு வந்து வேதாந்தத்தில் ருச்சி வராது வேதாந்தத்தில் ருச்சி வர்றப்போ புஸ்தகத்தில் எழுத்தே தெரியாது நம்மளானால் இதை முன்னாடி தெடித்தெடுத்தி பார்த்துட்டுருக்கோம் சொல்லுங்கோ கேட்குறேன் நான் இந்திரிய குணங்கள்ங்கிறாரு இந்திரியங்களுடைய குணங்களை நினச்சிக்கிறோம் அது அதோடது அதாவது எனக்கு கண்ணு தெரியலன்னா நான் பார்வையற்றவன் நீ பார்வையற்றவன் கிடையாது உனக்கு கண்ணே கிடையாது பசியாமி அச்சு ஸ்ருணோமி அகர்ணகா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 அதெல்லாம் ஜீவ புத்தியை வச்சுன்னு முயற்சி பண்ணணும் அபிமானம் வச்சுன்னு பண்ணணும் ஆனால் ஹண்ட்ரட் பர்செண்ட் இது வரவே வராது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நான் வந்து சத்குண சம்பன்னா அப்படி ஆகிட முடியாது ஓரளவுக்கு தெரிஞ்சு வெளியில் வரணும் அதுலேருந்து அது மாத்திரம் இல்லை கருமா ஒரு காலத்தில் நிறைய காரியங்கள்லாம் பண்ணினேன் இப்போ இதனால் ஒன்றுமே பண்ண முடியல அப்புறம் என்ன பண்ணுறது மடி விழுப்பு அதெல்லாம் பார்க்குறோம் நம்ம எல்லாம் பாருங்க வேண்டான்னு சொல்லலை முடியல ரொம்ப முடியாமல் போயிடுத்துன்னா உடனே என்னென்னா தியாகே நைகே அமிர்தத்வமா நசுஹூ போயாச்சு என்ன பண்ணுறது அபிமானம் ஒரு இடத்துல தேவை ஒரு ஒரு நிலையில் அபிமானத்தை நாம் விட்டாகணும் ஆக அத்தியசந்தி அவிவேகேன அவிவேகேன அத்தியசியந்தி அறியாமையினால் தன்னிடத்தில் கற்பிக்கிறான் எப்படின்னு அது பாருங்கள் அமலே சச்சிதாத்மனி நிர்மலமான சச்சிதானந்த ஸ்வரூபமான ஆத்மாவில் அவிவேகேன்னு அத்தியசியந்தி அகம் அமலா அஸ்மி அகம் சச்சிதானந்தா அஸ்மி அனிர்த்தஜட துக்கத்தினுடைய சச்சிதாத்மாவுக்கு சச்சிதானந்த் சச்சிதாத்மனின்னு போட்டிருக்கார் சத்துங்கிறதுக்கு ஆப்போசிட் அனிர்த்தம் சித்துங்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து எதிர்ச்சொல் வந்து ஜடம் இந்த ஜடத்தினுடைய தன்மையையும் அந்த பொய்யினுடைய தன்மையும் தன் மேலே ஏற்றிக்கொள்கிறான் அமலே சச்சிதாத்மனி அத்தியசியந்தி அவிவேகேன அத்தியசியந்தி அறியாமையால் கற்பித்துக்கொள்கிறான் ககனே நீலத்தாதிவத் ககனம்னு சொன்னால் ஆகாசத்தில் ஒன்றுமே இல்லை அதில் நீளமே இல்லை ஆனால் நம்ம இங்கேருந்து பார்த்தா நீளம் இருக்கிற மாதிரி இருக்குது சமுத்திரத்துலேயும் நீளம் இல்லை இல்லாத நீளத்தை இருக்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி இதில் ஆத்மாவில் இதெல்லாம் கிடையாது ஆகாயத்தில் எப்படி நீலத்தன்மையை பார்க்கிறாயோ அப்படி உன்னிடத்தில் நீ கருப்பென்றும் குட்டை என்றும் ஆண் என்றும் பெண்ணென்றும் பார்வை இருந்ததென்றும் பார்வை இல்லாமல் போய்விட்டதென்றும் சிந்திக்கக்கூடிய சக்தி குறைந்து விட்டதென்றும் நீ கவலைப்படுகிறாய் அதெல்லாம் நீயா போட்டு கற்பனை பண்ணி குழப்பிக்கொண்டிருக்கிறாய் அவிவேகேன அத்தியசிய ககனே நீலதாதிவத்